ثاني من الشيطان واديم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال اذا اعوذ بالله من الشيطان الرجيم وبما رحمه من الله ليندلهم ولو كن دفضا غليل القلب من فلوا من حولك وَأْفُ أَنْهُمْ وَاَسْتَغْفِرُ لَهُمْ وَشَابِرُهُمْ فِي الْأَمْرِ صدق الله العليل العليم وقال نبينا صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبا قيل ومن أبا قال من أطا أني دخل الجنة ومن أساني فقد أبا رواه البخاري وقال عيدا إنما بإست لأتمم مكارب الأخلاق صدق رتول الله صلى الله عليه وسلم அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹுக்கே உருத்தாகும் சர்வாக்கும் சதாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக புனித ஜிம்மாக்கடமியை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளி வாசலில் ஒரு குழும் இருக்கும் அல்லாவின் இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை ஆசுறத்து வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை நிலையான வாழ்க்கை தப்பான வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள் சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எண்ணை விட்டு அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் ஒரு நேரம் வரும் அந்த நேரத்திலே டாக்டரும் கைவிட்டு குடும்பத்தார்கள் இருந்து அழுது பொருளாதித்து அல்லோட கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் கொஞ்ச நேரத்திலே ரூஹு பிரிக்கப்படும் குளிப்பாற்றுவார்கள் கவனம் செய்வார்கள் தொழியைப்பார்கள் கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள் அந்த புதைகுளியோ புலுபூச்சிகள் நிறைந்த இடம் இருள் நிறைந்த இடம் தனிமையான ஒரு இடம் நுருக்கமான நெருக்கமான ஒரு இடம் அங்கே எங்களை காசு பணத்தாலோ பட்டம் பதவியாலோ குடும்பத்தார்களாலோ தொத்து சோகத்தாலோ ஒன்றுமே செய்ய முடியாது அந்த இறுக்கமான நெருக்கமான இருள் நிறைந்த புடுபூச்சிகள் நிறைந்த அந்த வீட்டை விசாலமாக்கி ஒளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து உதவி செய்யப்படக்கூடியவங்க இருக்கும் என்றால் அதுதான் தக்குவான் சொல்லக்கூடிய வரை அல்லாஹுடைய பயம் நாம் செய்த நல்லமல்கள் ஓதிய புறாம்கள் செய்த திக்க செய்த தான தர்மங்கள் உழைப்புகள் உழைத்து உழைப்புகள் அதுடைய பிரதிபலன் மக்களோடு நல்ல முறையிலே பண்போடோடு அகலாக்கோடு பழகிய நல்ல பழக்க வழக்கங்கள் இவைதான் கால் மாற்றிலும் தளமாற்றிலும் வலதிலும் மடதிலும் எமக்கு உதவி செய்யக்கூடியது மட்டுமல்ல நாளைய கயானத்தில் மேலான அமல்களும் எனவே உலகத்தில் மாய வலைகளுக்கு மயங்கி விடாமல் அற்ப சொமான இன்பங்களுக்கு ஏமாந்து விடாமல் ஆக தியாமத்தை நினைத்து உலகத்திலே தக்குவா உள்ளவர்களாக வாழும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் வெண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாவின் நல்லதார்களே அன்பு சகோதரர்களே இந்த நாட்டிலே நாம் முஸ்லீம்கள் ஆயிரம் வருடத்துக்கு மேலால் வரலாறு பணித்தவர்கள் இந்த நாட்டிலே ஆரம்ப காலத்திலே இந்த நாட்டுக்கு வந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே காலடி எடுத்து வைத்த காலத்தின் முதல் இந்த நாட்டிலே வாழ்ந்த பெரும்பான்மை சகோதரர்களோடு அந்நிய மக்களோடு புறமத மக்களோடு ஆட்சியாளர்களோடும் அரசர்களோடும் அதிகாரிகளோடும் எல்லா மக்களோடும் நல்ல பண்பாடோடும் குழங்கினார்கள் அகலாக்கோடு நடந்து கொண்டார்கள் தூர சிந்தனையோடு நடந்து கொண்டார்கள் நம்பிக்கையோடு நடந்து கொண்டார்கள் தான் அன்றும் அனுபவித்தார்கள் என்றும் அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அவர்களுடைய அந்த பண்பாடு அகலாத் நம்பிக்கை நாணயம் எந்த அளவு அரசர்கள் அன்றைய மக்கள் எமக்கு இந்த நாட்டிலே உரிமை தந்தார்கள் என்றால் அரச மாளிகையிலே மெய்பாதுகாவலர்களாக முஸ்லீம்கள் தான் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய சமையலறையிலே முஸ்லீம்கள் சமைத்துக் கொடுக்கக்கூடிய சமையல்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்ப வைத்தியர்களாக முஸ்லீம்கள் தான் செயல்பட்டு ப்படிய நம்பிக்கையோடு நாணயத்தோடு இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்களோடு நடந்தவர்கள் என்றால் முஸ்லீம்கள் தான் அன்புக்குரியவர்களே அவர்களோடு நடந்து கொண்ட அந்த நம்பிக்கையின் நிமித்தம்தான் அவர்கள் முஸ்லீம்களை விரும்பினார்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம் வைத்தியர்கள் அவர்களுடைய எத்தனையோ நோய்களை குணப்படுத்தி மிக பெரும் பரிசில்களை பெற்றிருக்கிறார்கள் அன்புரியவர்களே அந்த நம்பிக்கையின் காரணமாக நீங்கள் பார்க்கலாம் அரசர்களுடைய கோட்டைகள் எங்க அமைந்திருந்ததோ அது திருகோணமலையாக இருக்கலாம் காதியாக இருக்கலாம் பண்டு வசுவரையாக இருக்கலாம் இது போன்ற பல இடங்களில் அரசர்கள் வாழ்ந்த இடங்களிலே சூழாலே குடியமர்த்தப்பட்டவர்கள் முஸ்லீம்கள் தான் அன்புக்குரியவர்களே ஏன் அந்த நம்பிக்கையும் நாணயம் உள்ளவர்களாகத்தான் இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் பெரும்பான்மை மக்களோடு அரசர்களோடு நடந்திருக்கிறார்கள் அதன் காரணமாக அந்திருந்தவர்கள் முஸ்லீம்களுக்கு என்னென்ன உரிமைகள் இந்த நாட்டிலே வேண்டுமோ அத்தனை உரிமைகளையும் கொடுத்தார்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி வியாபாரிகளாக இருந்தாலும் சரி அன்றே அந்த பெரும்பான்மை மக்களோடு நடந்து கொண்ட ஏற்பட்ட நல்ல அபிப்பிராயம்தான் பல்கலைக்கழகத்தில் இருந்து சாதாரண மொண்டசூரி வரைக்கும் பாடசாலை கல்வியாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் எஜுகேஷன் கல்வி இலாகாக்கள் கல்வி கண்டோர்கள் எல்லாமே தனியாக முஸ்லீம்களுக்கென்று தனியான ஒரு புறம் ஒதுக்கப்பட்டு சந்தோஷமாக நிம்மதியாக இதுவரைக்கும் எம்முடைய கல்வி நிலைகளையும் தொடர்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே அது மட்டுமல்லாமல் சட்டம் என்று தனியான ஒரு சட்டமாக அமைக்கப்பட்டு சுதந்திரமாக இந்த நாட்டிலே எம்முடைய விடயங்களை செயல்படுத்துவதற்கு அன்று வாழ்ந்த முஸ்லீங்கள் பெரும்பான்மை மக்களோடு நலந்து கொண்ட நல்ல அபிப்பிராயத்தின் காரணமாக அத்தனை சுதந்திரங்களையும் பெற்றோம் அன்புக்குரியவர்களே பக்கத்து நாட்டிலே இல்லாத சுதந்திர வானொலியிலே முஸ்லீம்களுக்கு அமைப்பிலே விடயங்களை ஓரளவிலும் செய்து கொள்ளக்கூடிய முறையிலே முஸ்லீம்களுக்கு என்ற ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டு சிறப்பாக இதுவரைக்கும் செய்து கொண்டு வருகிறோம் அன்புக்குரியவர்களே இதுபோன்று பல தவா அமைப்புகள் மதரசாக்கள் வகுப்பு சபைகள் இப்படியாக பள்ளி வாசல்கள் தேவையான இடங்களில் பள்ளி வாசல்களை அமைத்து சிறப்பாக வணக்க வழிபாடுகளை செய்து கொள்வதற்கு தாராளமான சுதந்திரத்தை இந்த நாட்டிலே பெற்றிருக்கிறோம் ஏன் முன்னியவர்கள் நடந்து கொண்ட அந்த நல்ல பண்பாடும் பெரும்பான்மை மக்களோடு நடந்து கொண்ட நல்ல நம்பிக்கையும் நாணயமும் தான் இந்த விடயங்களை இதுவரைக்கும் செய்து கொண்டு போவதற்கு சுதந்திரல்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே இப்படியாக பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டிலே கொத்துமாக்களை கூட எடுத்துக்கொண்டால் அரபு நாடுகளில் இல்லாத உரிமைகள் அங்கே அரசாங்கம் தலையிட்டு சொல்லக்கூடியதைத்தான் அங்கே கொத்துமாக்கள் செய்ய வேண்டும் என்று அதிகமான நாடுகளில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலே எம்முடைய நாட்டிலே அந்த சுதந்திரமும் இதுவரைக்கும் இதற்கு பிறகும் அல்லா பாதுகாக்க வேண்டும் இதுவரைக்கும் தாராளமான என்னென்ன விடயங்களை கால நேர சூழலுக்கு ஏற்ப மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த சுதந்திரத்தையும் எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் இந்த நாட்டிலே அலசிலா எம்முடைய மக்களுக்கு கொசுபாத்தல் மூலம் சொல்லக்கூடிய சுதந்திரத்தையும் இந்த நாட்டிலே பெற்றிருக்கிறோம் அன்பு கூறி அல்லாவின் பென்றாக பாடுபட்ட வரலாறுகள் இருக்கிறது பெரும்பான்மை மக்களோடு சேர்ந்து இந்த நாட்டிலே பிரித்தானிய ஆட்சிக்காரர்கள் இருந்து விடுபட்டு சுதந்திரமாக செயல்படுவதற்கு அலகம் இல்லா எம்முடைய முஸ்லீம்களும் காரணமாக இருந்திருக்கிறார்கள் பெரும்பான்மையோடு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கிறார்கள் நாலாம் திகதி எழுபத்தி இந்த நாட்களே சுதந்திரம் பெற்று பிரத்தானியர்களுடைய ஆட்சியில் இருந்து விடுபட்டு எழுபத்தி ஒரு வருடங்களாக எழுபத்தி ஓராவது சுதந்திரத்தை கொண்டாட இருக்கிறோம் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இப்படியாக பார்க்கின்ற பொழுது மாசா அல்லா இந்த கூடிய இருக்கக்கூடிய வாழக்கூடிய பெரும்பான்மை மக்களோடு சென்ற காலத்திலே இருந்தவர்கள் நல்ல கண்ணியமாக நம்பிக்கையாக நாணயத்தோடு அஹ்ராக்கோடு பண்பாடோடு நடந்து கொண்ட காரணத்தினாலே எந்தளவு தூரம் என்றால் எந்தளவு எந்தளவு தூரம் அது பிரதிபலித்ததென்றால் நாம் அதாவது அதிகமான பகுதிகளிலே பெரும்பான்மை வாழக்கூடிய பகுதிகளிலே தேங்காயை விட்டால் விட்டால் காணி பூமிகளை விட்டால் இம்முடத்திலே கொண்டு வந்து நம்பிக்கையாக வைத்து நம்பிக்கையாக வைத்து வங்கிகளாக பயன்படுத்தப்படக்கூடியவர்களாகத்தான் இந்த நாட்டிலே முக்கியங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இன்றும் சில முஸ்லீம்களை வங்கிகளாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த அளவு முஸ்லீம்கள் நம்பிக்கையாக நடந்தே அவர்களுடைய பணங்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கும் அவர்களுக்கு அவர்களோடு நம்பிக்கையாக நடந்திருக்கிறார்கள் இன்றும் அறுபது வீதம் என்று சொல்ல முடியும் அந்த நம்பிக்கையோடு அன்புக்குரிய அல்லாவின் தெற்காக இருக்கலாம் கிழக்கும் விடுபட்டதில்லை அன்புக்குரியவர்களே அந்த நம்பிக்கையிலே அதிகமான மக்கள் முஸ்லீம்கள் சிறந்தவர்கள் முஸ்லீம்கள் நல்லவர்கள் முஸ்லீம்கள் நம்பிக்கையாளர்கள் என்ற நிலைப்பாட்டிலே தான் இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு சிலர்கள் நடந்து கொள்ளக்கூடிய மோசமான செயல்பாடுகளினால் நம்பிக்கைக்கு புரோகத்தின் காரணமாக அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து விடுபட்டு ஐந்து வீதம் 10 வீதம் பதினைந்து வீதம் என்று நகர்த்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அதை நகர விடாது தூரமாக விடாது அதை நாங்கள் பாதுகாப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது பெரும்பான்மை மக்களோடு வாழ் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு கூடியவர்களே இந்த நிலைப்பாட்டிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு வழிகாட்டியாக வந்த சல்தாரை ஆலம் மஹமது முஸ்தபா சல் அல்லு அழைவு செல்லும் அவர்கள் எப்படி அப்பட்ட மக்களோடு வாழ்க்கை நடத்தினார்கள் அந்த மக்காவிலே மதீனாவிலே இருந்த மக்களுடைய நிலைப்பாடு என்ன இதை பற்றி நினைவைக்கூடிய அந்த முஸ்லீம்களுடைய பரம விரோதிகள் என்று அல்லாஹுடைய குரான் சொல்லிக்காட்டுகின்றது அன்புக்குரியவர்களே நிறைய வரலாறு படித்தவர்கள் இருக்கின்றீர்கள் பயான்கள்க்கூடியவர்கள் இருக்கின்றீர்கள் அந்த வரதாறு பார்க்கின்ற பொழுது வசூருல்லாஹி சல்லூ அரை வசல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பெரும் அநியாயங்கள் நடைபெற்றது ஊதி துப்பில்லா வலம்லா நபி அவர்கள் நோவிக்கப்பட்டது போல வேறு யாரும் நோவிக்கப்படவில்லை நபி அவர்கள் அச்சுறுத்தப்பட்டது போல வேறு யாரும் அச்சுறுத்தப்படவில்லை அந்த அளவுக்கு இன்னக்க மஜுனும் நீ ஒரு பைத்தியகாரன்லா நீ ஒரு சூனியக்காரன்லா இப்படி எல்லாம் பைத்தியகாரன் சூனியக்காரன் மண்ணை அல் ஜீசியும் காலி துப்பியும் நபியனுடைய மேலிருந்து ரத்தத்தை ஓட்டியும் ஏராளமான அநியாயங்கள் நபியவர்கள் சின்ன வயதிலே பறக்கிறதுக்கு முன்பாக தகப்பனை இழந்து விட்டார்கள் பறந்து சில நாட்கள் கொஞ்ச காலத்திலே தாயையும் இழந்து விட்டார்கள் அனாதையாக அகதிய அனாதையாக சொல்லும் அறிவு செல்லுமார்கள் வாழ்க்கை நடத்தினார்கள் அன்புக்குரியவர்களே கல்லடிகள் பற்றி விளங்கினார்கள் நபி அவர்களுடைய மார்க்கத்தை இஸ்லாத்தை மார்க்கம் என்பதாக விளங்கினார்கள் கண்ணியமானவர்களே வரலாறு சொல்லக்கூடிய நேரமில் சோனாவாக இருக்கலாம் அதாவது வகுப்பாக இருக்கலாம் அந்நியாயங்கள் அக்கூலியங்களை சொல்லல்லாகும் அறிவு செல்லும் அவர்களுக்கு தொகுதியும் அவர்கள் செய்தும் அவர்களால் நம்பியவர்கள் தளரவில்லை இன்றைய மக்களைப் போல இங்கிருக்கக்கூடிய பெரும்பான்மைகளைப் போல நாம் யாரோடு வாழ்கின்றோமோ அந்த சூழலிலே வாழக்கூடிய போன்ற அல்ல அன்றையவர்கள் விமர்சித்தார்கள் நடந்து கொண்டார்கள் எங்கு நவியவர்களை கொலை செய்வதென்று அவர்கள் முற்பட்டார்கள் இப்படியெல்லாம் அத்தூரியங்களும் அநியாயங்களும் பயங்கரமான சதிகளும் முயற்சிகளும் செய்து கூட அறிவு செல்லும் தன்னுடைய பண்பாட்டை நகரவில்லை நல்ல பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கென்று சொல்லி காட்டினார்கள் அன்புக்குடி அல்லாவின் நல்லாவிலே வரலாறுகள் சொல்லி முடிக்க முடியாது பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பெரும் அநியாயம் செய்தார்கள் ஒரு சம்பவத்தை மாற்றம் படிப்பினைக்காக சொல்கின்றேன் அப்துல்லாஹிபு என்று சொல்லக்கூடிய விமர்சித்துரோகங்கள் அநியாயம் செய்தவன் நவியவர்களை கொள்ளுவதற்காக முயற்சித்தவன் இப்படி எல்லாம் துரோகமும் அநியாயம் செய்தவன் கடைசியிலே சக்கராத்துடைய கட்டத்தில் இருக்கின்ற பொழுது மகனை கூப்பிட்டு சொல்கிறான் நபி அவர்கள்தான் நபியுடைய ஜுதான் கபன் செய்யப்பட வேண்டும் நபியுடைய தான் கபன் செய்யப்பட வேண்டும் நபி அவர்கள் தான் என்ற மையத்தை தொழுவிக்க வேண்டும் சுபகானந்தா மௌத்தாயி விட்டான் ஓரோடி போலான் மகன் என்ற தகப்பனார் வசியத்தை செஞ்சாரு ஜுபாவாலதான் கபன் செய்யணும் நீங்க தான் தொழுவிக்கணும் நபி அவர்கள் எழுப்பி விட்டார்கள் போவதற்காக குமர்வல்லி எல்லாம் புதுச்சிழக்கிறாங்க யார சொல்ல போறீங்க விடுகின்றார்கள் உள்ளத்தில கவலை கண்மணி முகமது இவ்வளோ நிந்தித்தவன் இவ்வளவு அந்நாயம் செய்தவன் அப்படி கூட நபி அவர்கள் அந்த நிலைமைய அந்த நிலைமையில நபி அவர்கள் பள்ளிக்கு பழி எடுக்கணும் சொல்லல உடனே தொழுவானாங்க விமோசனம் வெட்டி கிடைக்கட்டும் என்று ஜுப்பாவை எடுத்துட்டு போறாங்க கபன் செய்வதற்காக குளியில மையத்தை அறக்கப்பட்டு விட்டது அவன் பொணம் ஜனாச அறக்கப்பட்டு விட்டது வெளியே எடுத்து நபியுடைய ஜுப்பாவால் கபன் செய்யப்படுகிறது வருகிறது மேலான சகோதரிகளே இதை பார்த்த பல ஆயிரக்கணக்கான அமைந்தது என்று சொல்லுகின்றது எனவே இது போன்ற பல ஊறு சம்பவங்களை ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடியும் எனவே அப்படியாக மோசமான பெரும்பான்மை அந்நிய மக்கள் இந்த நாட்டிலே இல்லை மேலான சகோதரிகளே அப்படியான மோசமானவர்களாக இருந்தும் கூட நபி அவர்கள் எவோடு நடந்து கொண்டார்கள் என்பதை அன்பு சகோதரர்களே சம்பவங்களை படித்து இந்த நாட்டிலே நாம் யாரோட குழந்துகின்றோமோ அதிலே அஞ்சு பத்து வீதமானவர்கள் இனத்துவேசிகளாக இருப்பார்கள் பத்து பதினஞ்சு வயதமாக இருக்கும் ஆனால் நாம் புரிய ஒன்று குறைபாடு நபியவர்களுடைய வரலாறுகள் கூடிய நாம் நபியவர்களை பின்பற்றக்கூடிய நாம் நபியவர்களுடைய சிபார்சை எதிர்பார்த்து இருக்கவர்கள் காட்டிய வழிப்பிரகாரம் எம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா எம்முடைய அமல்கள் இருக்கிறதா எம்முடைய கொள்கைகள் சரியாக இருக்கிறதா எம்முடைய வியாபாரம் உழைப்புகள் இருக்கிறதா நம்பிக்கையோடு நாணயத்தோடு நடந்து கொள்கின்றோமா சென்ற காலத்திலே இருந்த மக்கள் இந்த நாட்டிலே நம்பிக்கையோடு அல்லது இன்னும் எந்தெந்த யாழ்ப்பாணமாக இருக்கலாம் அல்லது ரத்தபுற கண்டி போன்ற குரண இடங்களாக இருக்கலாம் இங்கு பார்த்தாலும் அதாவது கம்பீரணமான தோட்டத்திலே என்னுடைய பள்ளிவாசல்கள் சிங்காரித்துக் கொண்டிருக்கின்றது இருந்தவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்தோடு நல்ல பண்போடு நம்பிக்கையோடு நாணயத்தோடு நடந்து கொண்ட காரணத்தினாலே அவர்கள் என்னை விமர்சிக்கவில்லை அதற்கு ஆட்சோபனை தெரிவிக்கவில்லை கண்டியிலே மீரம்பக்கம் பள்ளியாக இருக்கலாம் அக்குறணையாக இருக்கலாம் அவர்களால் அன்பளிப்பு அன்பளிப்பு ஒருவருக்கு ஒருவர் அன்பாக பண்பாக பரஸ்பர உறவோடு நம்பிக்கையோடு நாணயத்தோடு இந்த நாட்டிலே நடந்து கொண்டார்கள் எனவே அன்புக்குரிய மேலான தொகர்களே ஒரு சில இனவாதிகள் அவர்களிலும்படிய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் எம்மில எத்தனை குறைகள் இருக்கிறது நான் என் குடும்பத்தோட நல்லமா அரசியல பிளவு பள்ளிக்குள்ள பிளவு பாடசாலையில பிளவு வியாபாரத்தில பிளவு நாங்களே எங்களுக்கு மத்தியில விட்டுக் கொடுப்பில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் பசூருல்லாஹி சல்லு அரைவசல்ல சொன்னார்கள் பார்த்து சொன்னார்கள் உன் மேன்மை என்ன சொல்லிவிட்டு சொன்னார்கள் காபத்துல்லா உண்மை விட மேரானதுதான் முஸ்தி முடியம் என்று சொன்னார்கள் சல்லாஹூ அரைவசல்ல ஒரு முஸ்திமுடிய மானம் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹூ அரைவசல்லமார்கள் அன்புக்குரியவர்களே கௌபத்துள்ளாவை உடச்சி சுக்குநூறாக்கி போடுமோ அது அவ்வளவு பெரிய பாவம் இல்லாமல் உடைப்பதை விட ஒரு பெரிய பாவம் என்பதைத்தான் சொல்லு அறிவதரும் எடுத்துக்காட்டி இருக்கிறார்கள் அன்புக்குரிய அல்லாவை நல்லே அன்பு சகோதரர்களே எமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்துக் சமூகத்திலே துண்டாடப்படுகின்றோம் சமூகத்திலே சின்ன வீ வாங்கப்பட்டு நபியுடைய காலத்தில் இருந்து கருத்து வேற்றுமை என்று சொல்லக்கூடிய உலகத்திலே இருக்கத்தான் செய்யும் அன்புக்குரியவர்களே சின்ன சின்ன விடயத்திலே கருத்து முரண்பாடு கொண்டு நாம் பொணவு பழுவது ஒரு நல்ல காரியம் என்பதை நாம் வழங்கிக் வேண்டும் வட்டி என்பது மேல் பயங்கரமான பாவம் எம்ஹா புதுவாக உமா வட்டி காரணம் அழிப்பதாக குரானிலே சொல்லிக்காட்டுகிறார் உமவன் தாயோட தாயை கல்யாணம் முடிப்பதற்கு சமன் தாயோட கல்யாணம் முடிக்கிறதுனா தாயோட மோசமாக நடப்பதற்கு சமன் என்பதுதான் விபச்சாரம் செய்வதற்கு சமன் வட்டி சாப்பிடுவது லேசான பாவம் அல்ல பட்டிய உடும்போயா யுத்தம் செய்ய ஆயத்தமாக என்ன கத்தி கொள்ளு எடுத்துக்கொண்டே அல்ல எங்களுக்கு வரக்கூடிய கைர தடுத்துருவான் நல்ல தொழில் கடை செய்க்கு மகனுக்கு எரிதமா கிட்டுவான் நல்ல வீடு கடை செய்கி நல்ல கடையோடு கடை செய்கி நல்ல புள்ளையோடு புறக்கே நல்ல மருமகன் ஒன்று வரைக்கிறார் வீட்டுக்குள்ள நல்ல மர்மகால் வரைக்கிற வீட்டுக்குள்ள பாவம் பட்டியின் சொல்லக்கூடியது மேலான சகோதரர்களே அல்லாவின் நல்லே ஒரு ரூபாய் வட்டி சாப்பிடுவது முப்பத்தி ஆறு விபச்சாரம் செய்வதற்கு சமன் பயங்கரமான பாவம் பாவத்தை விட பயங்கரமான ஒரு செயல் தான் பயங்கரமான உடைப்பதென்று சகோதரே லேசாக நினைக்க வேண்டாம் லெயலத்து அறிவிக்க வந்த மலர் பிரிட்டன் திரும்ப போயிட்டாங்க லைலத்து தேசியதான் சொல்ல வந்த மலக்கு திரும்பி போயிட்டாங்க என்ன காரணம் ரெண்டு பேரும் சண்டை புடிச்சு கொண்டாங்க அல்லாஹ் ரஹத்திட்டா இல்லமாக்கி விட்டுட்டார் அதனால் அன்புரியே வரக்கூடிய காலம் பயங்கரமான காலத்தை கபுறுக்கு சேர்ந்து சென்ற காலத்தில் இருந்த மக்கள் எம்முடைய முன்னோர்கள் ஆட்சி அப்பா பாட்டன் பூட்டன் நம்பிக்கையாக நாணத்தோடு இந்த பிரமத மக்களோடு நாட்டிலே வாழ்ந்தார்கள் நல்ல பண்பாடோடு நம்பிக்கையோடு நடந்தார்கள் அதனால் நிம்மதியாக இருக்கிறோம் ஓரளவு நிம்மதியாக இருக்கிறோம் நாங்கள் அகலாக்குறோம் என்றால் பின்னால வரக்கூடிய சமுதாயம் மிக பயங்கரமான நிலைமைகளை அனுபவிப்பார்கள் என்பதில் சந்தேகம் அதனால எங்களுக்கு மத்தியில் இருக்கிற சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளை தூக்கி எரிந்துவிட்டு அன்புக்குரியவர்களே ஒற்று இருந்து பாப்பட நோபு பகுப்புக்குள்ள எங்கட ஹஜ்ஜி கௌபத்துலாமிக்குள்ள மக்கள் புற மதத்தவர்கள் எங்களை எதை பார்க்கிறாங்க எ நம்பிக்கைய எங்க வியாபாரத்தில் நம்பிக்கைய கொடுக்கல் வாங்கல நம்பிக்கைய பாதையில வாகனத்தை மக்கள் பார்க்கிறாங்க பார்த்து இஸ்லாத்த விளங்குறாங்க எங்கள்கிட்ட தொழுகை இல்ல எங்கள்கிட்ட வட்டி எங்கள்கிட்ட ஹராம் எங்கள்கிட்ட ஏமாத்து எங்கள்கிட்ட மோசடி எங்கள்கிட்ட அநியாயம் எங்கள்கிட்ட அட்டூழியம் ஒரு சிலர்கள் நடந்து கொள்ள கூடிய ஒரு மோசமான செயல்பாட்டினால முழு சமுதாயத்தையும் மோசமாக பார்க்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே பள்ளி நிர்வாகிகளே குணமாக்களே துறை சார்ந்தவர்களே பாடசாலையுடைய அதிபர்களே ஆசிரியர்களே நாம் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் சேர்ந்து கட்டி காப்பதற்காக நாட்டுடைய ஒற்றுமையை கட்டி காப்பதற்காக புற மதத்தவர்களோடு நம்பிக்கையோடு நாணயத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துறதுல எல்லாரும் கூட்டு சேர வேண்டும் என்று கூறியவர்களே சேர்ந்தால்தான் இந்த முஸ்லீம்களை பற்றி நல்ல அபிப்பிராயப்படும் இல்லை என்றால் நிலமை பல நிகழ்ச்சி திட்டங்கள் செய்து கொண்டு போகிறது அன்புக்குரியவர்களே ஏதாவது புரட்சிய வந்துட்டா எண்ணியத்துலமாவுக்கு யாரும் வரல் நீட்டவானம் அரசியல்வாதிகளுக்கு வரல் நீட்டவானம் அல்லது பள்ளி நாசன் நிர்வாகிகளுக்கு உலமாக்களுக்கு ஆசிரியர்களும் உளமாக்களும் நிர்வாகிகளும் துறை சான்றோர்களும் அரசியல்வாதிகளும் ஒன்று சேர்ந்து நாட்டுடைய மக்களை சீரான முறையில வழி நடத்துவதற்கு வழித்துவதற்குத்தரும் சமுதாயத்தில் வளர்ந்து நாளைக்கு ஊட்டுடைய தலைவர்கள் பாடசாலையுடைய அதிபர்கள் ஆசிரியர்கள் ஒபிசியலுடைய கிரேட்டர் சேவனா வரக்கூடியவர்கள் ஊருடைய தலைவர்கள் நாட்டுடைய நாட்டுடைய அமைச்சர்கள் நாட்டு மந்த இவர்கள் எதிர்காலத்தில் இளம் சமுதாயம் இந்த இளம் சமுதாயம் திட்டமிட்டு சதி செய்யப்படுகிறார்கள் மேலானே அதனால நாம் ஒவ்வொருத்தரும் கரிசனாட்டி மாணிவர்கள் போதைப் பொருள்களின் பக்கம் சாதி கொண்டு போறாங்க போதை பொருள்களை சாண்டி கொண்டு போறாங்க திட்டமிட்டு போதைப் பொருள்கள் அறிமுகம் செய்யப்படுகின்றது அன்புக்குரியவர்களே அல்லாமின் நல்ல கவனப்படுகின்ற அவர்கள் பாதிக்க ஆரம்பிக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே சோசியல் மீடியால நாசமாக்கிறாங்க படிக்க வேண்டிய வயசு படிக்க வேண்டிய வயசு நல்ல தொழில்களை படிக்க வேண்டிய வயசு அப்படியே வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல பைத்து மோசமான பழக்கத்தை முஸ்லிங்கள முஸ்லிங்கள விகிதாதார ஒன்பது வீதம் என்று மிக்கிற விகிதாசாரத்தை பார்த்தால் புல மதத்தவர்கள முஸ்லிங்கள விகிதாதாரம் கூட பாவிக்கிறதும் முஸ்லிம்கள விகிதாதாரம் கூட அன்புக்குரியவர்களே சுரே சார்ந்தவர்களும் ஒன்பது விதமான அதிகமாக வாடிவர்கள் எங்களை கட்டுப்பாட்டை விட்டும் மூறிக்கொண்டு போறாங்க அன்புக்குரிய பெற்றார்களே பொறுப்புதாரிகளே சுரே சார்ந்தவர்களே நிர்வாகிகளே அவர்கள் அணையுங்க தூரமாக்காத சேருங்க தோளுக்கு மேல கைய போடுங்க விட வளவை விட எங்க தான் பெருசி நினைங்க நீங்க நாளைக்கு மௌத்தாகி மூணு கட்டு கட்டி மதிமூணு யாருன்னு கொலை பயித்து புதைச்சிடுவாங்க சுத்தி புதச்சிடுவாங்க உங்களோட கபருக்கு உங்களோட கடை வர மாட்டாது சேரும் என்று சொன்னாங்க மேலான சகோதரிகளே அல்லாவின் நல்லா எங்கட இளம் சமுதாயம் எங்கட நாங்க வகுப்புக்கு பிறகு எங்கட குடும்பத்தை கட்டி காக்கக்கூடியவர்கள் எங்கட குடும்பத்துக்கு வழி நடத்தக்கூடியவர்கள் எங்கட பாடசாலைகளை எங்கட ஊரை வழிநடத்தக்கூடியவர்கள் இன்றைய இளம் சமுதாயம் இவங்க நாசமா போறாங்க திட்டமிட்டு சரி செய்யப்படுகிறது மேலான சகோதரே அவர்களை பாதுகாருங்க மேல மனங்களை கொடுத்தால் வேற சிந்தனைகள் வந்துடும் யாரோட சேருகான் அவன் கூட்டாளி யாரே கண்காணிங்க மேலான சகோதரர்கள் இல்லை என்றால் ஒவ்வொரு ஊர்கள பெற்ற கண்ணீர் வடிக்கிறாங்க அதனால மேலான சகோதர்களே இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே ஆயிரம் வருஷங்கள் வரலாறு படைத்தவர்கள் தான் முஸ்லீம்கள் ஏராளமான சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம் இருந்த மக்கள் நல்ல பண்போடு நடந்தார்கள் எனவே இன்றும் அவைகள் தப்பிப்போகல்ல போன்று எடுத்த சுதந்திரங்கள் எங்களை கையை விட்டு நனுவ பாக்குறீர் சில இடங்களில் பறை மேலான சோழர்களே இந்த நாட்டில பெரும்பான்மை மக்களோடு நல்ல அன்போடு பண்போடு பாசத்தோடு நம்பிக்கையோடு நாணயத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் அதனால எப்படியான பாசை பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி எப்படியான நிலைப்பாட்டிலே எங்கள் எந்தெந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களோடு கொடுக்கல் வாங்கலிலும் மற்ற விடயங்களிலும் நம்பிக்கையோடு நம்பிக்கையை பார்த்து அவர்கள் மக்கள் என்று எங்களை பற்றி பேசி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் அணிந்தாங்க ரெண்டு வருஷம் இடஒதுலி எட்டாம் ஆண்டு மக்கா வெட்டி கொல்லப்படுகிறது பத்தாயிரம் முஸ்லிம்கள் எப்படி இஸ்லாம் வாழால பரப்பப்பட்ட மார்க்கமா வாதிகள் யிகள் இஸ்லாம் பண்பாட்டாலே அதனால பண்பாடோடு நடப்போம் எங்களுக்கு மத்தியில ஒற்றுமையா நடப்போம் எங்கட வாலிபர்களை பாதுகாப்போம் பாதுகாப்போம் நாங்கள் அமலோட துவாவோடு இருப்போம் எங்கடத்த ஆட்சத்துகள் எங்கட தாட்சத்துல விளம்பி இந்த நாட்டில நிம்மதிய சந்தோஷ துணி அல்ல இடத்துல கெஞ்சுவோம் எங்கட வாலிபர்கள் தீவிர சில சக்திகளுக்கு உண்டப்பட்டு தீவிரசல சில சக்திகள் குந்தப்பட்டு மோசமான கர்மங்களில் ஈடுபட்டாம மதத்தவர்களுடைய மனசுகளை நோபிடிக்கக்கூடிய அவர்களுடைய மார்க்கத்தை நிந்திக்க கூடிய விஷயங்களில் ஈடுபட்டாம எங்களை வாலிபர்களை பாதுகாப்போம் இதை நிச்சயமாக இந்த நல்ல ஒரு நலம் இருவாகும் இதைத்தான் அகில ரங்க ஜெம்யுலமா நாடாவிய ரீதியில சக வாழ்வு சகஜீவன் என்ற இந்த முழு செய்தியையும் நாட்டில அன்றாடம் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் இன்ஷா அல்லா இந்த கிலவுக்கு வாழச் சேனல் அந்த நிகழ்ச்சி நடக்குது அகில ரங்க உடைய தலைவர் தலைவருடைய மேல்லைக்களப்பு மாவட்டத்துக்கு அகில ஜெமியத்திலமா வந்து பல நிகழ்ச்சி திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தலைப்பில அன்புக்குரியவர்களே முடியுமான அளவு கலந்த பிரயோசனாக நாட்டிலே இனமக்கள் இனங்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தோடு ஒற்றுமையோடு செயல்பட கிருமை செய்வனாக எமக்கு மத்தியிலே பரஸ்பர உறவுகளை பேணி அன்போடு பாசத்தோடு ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொண்டு வழிப்போடு நிலைமை சீராக்கி தருவாயாக கலிமாவுடன் மௌத்தை தருவாயாக ஆகத்திலே உயர்தரமான சொர்க்கத்தை எமக்கு தந்தருவாயாக நாட்டிலே இனத்துவேசிகளுடைய முஸ்லீம்களுடைய சின்னங்களுக்கு பரதாட்களுக்கு பள்ளி வாசல்களுக்கு மதரசு ஆட்களுக்கு எந்த ஆபத்து வந்து விடாமல் நீ பாதுகாத்து தந்தல்வாயாக முடியாத வாக்களை ஏற்றுக் கொள்வாயாக கபூல் செய்து கொள்வாயாக வாக்குதவான அந்த இல்லாத இரம்பில்லாத நீ